नमो गुरवे व्यासं நமோ வேதாந்தியுரவேயோக்கம் வேதாப்ஜாஸ்க்கந்தேஷ்மூர் புருஷோத்தமசிரே சகசிரம் நருச்சியை ஸ்ருதிஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் நம்ம எல்லோருக்கும் பகவான் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுகிரக நாள் தான் count your blessings. அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா இந்த மனுஷ ஜென்மாவே நமக்கு அனுகிரகங்கிறத நம்ம தினமும் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் காலம்புரை எழுந்து ராத்திரி படுக்க போகிறது இப்படி எத்தனை நாள் நம்ம வாழ்க்கை நடக்க போகிறது தெரியாது ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுகிரகம்தான் நம்ம இந்த மனுஷ சரீரத்திலே நிஷ் நிலச்சிருக்கிறதுக்காக நம்ம பிறக்கல முடியவும் முடியாது இருக்க முடியாது இந்த உடம்புக்குள்ளே நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனுடைய நோக்கம் நம்முடைய பெரியவர்களெலாம் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள் ஆச்சாரியில் இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரத்துக்கு இந்த வியாக்கியானம் பண்ணுறபோதே சஹசிரமூர்த்தே புருஷோத்தமஸ்ய சஹசிர நேத்திரன பாத பாஹோகோ சஹசிரநாம் நாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் எதுக்கு நான் ஜராதி சாந்தியை இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரம் எதுக்காக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ண போகிறேன் எதுக்காக பண்ண போகிறேன்னா இந்த ஜென்ம ஜராதி சாந்தி ஆதின்னு போட்டிருக்கார் ஜென்மம்னால் பிறப்பு ஜரான்னு சொன்னால் முதுமை ஆதினா எக்ஸட்ரா எக்ஸட்ரா சாந்தியினா அது வந்து அடங்கணும் எழுந்தவுடனே ஆசையோடு எந்திருக்கிறோம் எதிர்பார்ப்புகளோடு எந்திருக்கிறோம் தூங்குற போது அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறித்தோ நிறைவேறிலையோ கவலையோடு தூங்குகிறோம் சில சமயம் வெற்றி அடைஞ்சால் ஆஹா சக்ஸஸ்ன்னு சொல்லி தூங்குகிறோம் திரும்பவும் ஆசை திரும்பவும் எக்ஸ்பெக்டேஷன் திரும்பவும் இது இப்படியே போயிட்டே இருக்குது அப்புறம் அப்பப்போ துக்கப்படுறது சுகம்னு நினச்சி துக்கத்தில் போய் சேர்றது ஆன்மீகம்னா துக்கம்னு நினைக்கிறோம் ஆனால் அது துக்கமாக இருந்தாலும் சுகத்துக்கு காரணமாக இருக்குது பகவான் உபதேசம் பண்ணார் எது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கோ ஆனால் அபியாசம் பண்ண பண்ண அமிர்தமாக மாறுறதோ அந்த சுகந்தான் வாஸ்தவ சுகம்னு அபியாசிரமத்தை எத்தாந்த் துக்காந்தஞ்ச நிகட்சதி எத்ததிரே அமத்தம் எத்திரே விஷமிவ பரிணாமை அமிரோபமம் துகம் சாத்விக்கம் விரத்தி சாத்விக்கம் வித்தி ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகத்தை கிருஷ்ணர் மூணாக பிரிக்கிறார் அதாவது சார்த்திக சுகம் ராஜச சுகம் தாமச சுகம் விஸ்தாரமாக சொன்னால் நேரமாகும் ஆகையினால என்னென்னா எது வந்து ப்ராக்டிஸ்னால் வளர் வர்றதோ அபியாசா திரமத்தை அப்புறம் வந்து துன்பம் வரவே வராது அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்து துன்பம் ஒன்றுமே ஒட்டாது துக்க அந்த நிகச்சதி ஆனால் இதில் பாருங்கள் இப்போ ஒரு ஒம்பதரை மணிக்கு உட்காந்தால் எப்படா முடியும்னு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு முடிய போகிறதுன்னு தோணும் ஆனால் அது வந்து மனசோட பக்குவத்தை பொறுத்துது அக்ரே விஷம் அப்படிங்கிறார் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தால் ரொம்ப கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரீடம் போகிறது என் ஸ்பேஸ் போகிறது என்னெல்லாமும் சொல்லுவேன் ஆனால் நல்லது எக்ஸசைஸ் பண்ணுறப்போது அப்படி தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் டயட் கண்ட்ரோல்லையே இது ஆரம்பத்தில் விஷமாக இருக்கும் அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமம்னர் நாளாக நாளாக இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அந்த சுகம் சாத்திக சுகம்னர் இதில் என்னெல்லாம் கண்டிஷன் பாருங்க பயிற்சியினால் வளர்வது ஆரம்பத்தில் விஷம் போன்று கஷ்டமாக போக போக சுகத்தை கூட்டி கொடுப்பது அது மாத்திரமில்லை இன்னொரு கருத்தை சொன்னார் தன்னை பற்றிய வ தன்னை பற்றிய வாழ்க்கையை பற்றிய அறிவு தெளிவுனால் ஏற்படும் ஆனந்தம்னு ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகம் ஆத்மனா செல்ஃப் புத்தினா நாலெட்ஜ் செல்ஃப் நாலெட்ஜ் நான் யாருங்கிற உண்மையை பற்றி புரிஞ்சுட்டுருக்கேன் இந்த வாழ்க்கை என்னது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுருக்கேன் அதனால் ஒரு மனசில் எப்போ ஒரு பிரசாதம் இருக்குது பிரசாதம்னு சொன்னால் ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்குது தெளிவு க்ர்ட்டி அதனால ஏற்படுற சுகம் இது பணத்தினால வர்ற சுகம் இல்லை தன்னை பற்றிய அறிவு தெளிவினால் ஏற்படும் இன்பம் யாராவது புரிஞ்சுக்க முடியுமா அனந்த கோட்டை ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆக இந்த ஆதிசங்கரர் ஜென்ம ஜராதி சாந்தியினர் இந்த பிறவியே இல்லாமல் போயிடும் அப்புறம் அந்த உடம்பு பாடி மனசோ உடம்போடு நம்ம உலகத்தில் இருப்போம் எல்லா விவகாரமும் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு வந்து இந்த உடம்போடையோ இந்த தன்னுணர்வுலேயோ நமக்கு கொஞ்சம் கூட பற்று இருக்காது எந்த தன்னுணர்வையும் இது பண்ண மாட்டோம் நிறைய பேர் உலகத்தில் நம்மளை சுற்றி பெரும்பாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்க நிறைய இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க பாசிட்டிவாக பேசுகிறவங்களை சுற்றி தான் நாம் இருக்கணும் இல்லைனா எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசின்னு இருக்கிறது நம்ம ஆசிரமம் முழுக்க ந பாசிட்டிவாக நல்ல வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ வேறு யாராவது அது என்ன இது என்னன்னு சொன்னால் வச்சுக்கோங்கோ நெகட்டிவ் இதாகும் ஆனால் ஒன்று இந்த ஆசிரமத்தில் அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன் மகாத்மாக்கள் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த உடன்பாட்டு முறையிலான அதிர்வலைகள் நிறைய இருக்குது எப்போ பார்த்தாலும் பூஜை சத்சங்கம் எவ்வளவுதான் நமக்கு மனசு எப்படி இருந்தாலும் சரி கர் ரொட்டீனை விடுறதில்ல ஆக விஷ்ணு சஹசிரநாம பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு நமக்கு புண்ணியம் கிடைச்சிது நமக்கு அனுகிரகம் கிடைச்சிது ஒரு காரியம் தொடங்கி அது முடிக்கணும்னா எவ்வளவு இது இருக்குது விக்னங்கள் இருக்குது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது நல்ல காரியத்திற்கு நானாவித இடையூறுகள் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி பவந்தி மகதாமபி இப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் தபஸ்விகளாக இருந்தாலும் கூட நல்ல காரியத்தை ஆரம்பித்தால் அதில் இடைஞ்சல் நிறைய வரத்தான் செய் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு வகுப்பு விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பாஷ்யத்தோடு நம்ம படித்ததுங்கிறது பெரிய அனுகிரகம் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூன் ரெண்டாம் தேதி தொடங்கினோம் இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இதை முடித்தோம் நூற்றி நாற்பத்தி ஏழு வகுப்புகளோடு இதை பூர்த்தி பண்ணியிருக்கோம் எல்லாம் ஒரு தடம் இல்லை ரெண்டு தடம் இல்லை எத்தனை தடவை படித்தாலும் போகாது ஆ அதாவது மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரருக்கு இதை உபதேசம் பண்ணினார் ஜெகத் பிரபுன்னு ஆரம்பித்தார் விஷ்ணுவர் பிரம்மா எப்படி எங்கே எந்த மாதிரி நிலைமையில் ஏதாவது சொகுசாக பட்டு மெத்தையில் சொன்னார் அம்பு படுக்கையில் உடம்பெல்லாம் அம்பு அம்பு மேலே மேலும் கீழும் சர்வற்ற அம்பு போட்டிருக்கான் அர்ஜுனன் அதே அர்ஜுனன் தர்மர் எல்லாம் நிற்கிறாங்க அந்த உடம்புல உக் படுத்துண்டு அதில் சொல்கிறார் விஷ்ணு சாஸ்திரனா நம்மளாம் ஏசி ரூமில் உட்காந்துண்டு கம்ஃபர்டபுளாக சொல்லிகிட்டு இருக்கும் பாஷ்யம் படிச்சுட்டுருக்கோம் யுதிஷ்டரர் கேட்குறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த கங்கம் அர்ச்சந்த பிராப்னையொரும் கோர்மஸர்மாஞ்சபன்முச்சத்தை ஜன்ட்டு ஜன்மசம்சாரபிஷிர் கேட்டர் உடனே சந்தோஷமா ஜகத் பிரபும் தவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசிர புருஷா சத்தி தமேவார்ச்சையம் பத்திய புருஷமஸ்வன் நமசியமே அபரே பண்ணனும் அநாதினிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் சர்வதுக்க அதிகா பவேத் சர்வதுக்கம் அதித்திய கச்சதி எல்லா துன்பங்கள்லேருந்து விடுவிடுவான்னு துன்பத்தை அப்படி உடம்பெல்லாம் வலி அந்த பிரம்மச்சரிய பலம் அதனால் பீஷ்மர் அப்பே அம்பெல்லாம் போட்டு அர்ஜுனன் வந்து கங்காஜலத்தை தாகத்துக்காக கொடுத்துருக்கான் இல்லை நினச்சி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஆ பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் ராஜ தர்மத்தை பற்றி ரொம்ப சொல்லித்தரார் யுதிஷ்டர் இருக்குது மோக்ஷர்மத்தை பற்றி பேசுகிறார் அதில் தான் இந்த விஷ்ணு சாஸ்திரம் வருது அதை தவிர கிருஷ்ணரை பார்த்து பீஷ்ம ஸ்துதி இருக்குது எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா நம்மளால் நினை நினைச்சே பார்க்க முடியாது இப்போ ஏற்பட்ட விஷ்ணு சாஸ்திரம் மகாபாரதத்தில் பகவான் வேதவியாசரால் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு சொன்னதாக அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கு நம்மளும் இதோட ஃபலஸ்ருதியை பார்க்குறோம் பக்திமாள் எஸ் சதோத்யாயு தனசா சகசிரம் வாசுதேவ நாக்கீர்த்த எழுந்து காலில பக்திமா சதோத் பக்திமான் எஸ் சதோத்யுச்சி சுத்தமாக இருந்துன்னு தத் மாநா நாம நாமே தத் பிரகீர்த்தையே ஆ இந்த சகசிரநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிற இந்த மகாபாரதத்தில் இது வந்து ஒரு லட்சம் ஸ்லோகம் இருக்குது மகாபாரத்தில் அதில் ஒரு பகுதியில் இது வருகிறது ஆணுசாசனிக்க பருவத்தில் வருது இதை பார்த்துட்டோம் நம்ம இது வந்து பரமஹம்சர்களுக்கு அதாவது முமுட்சுக்களுக்கு ரொம்ப பிரயோஜனங்கிறத சொல்லுகிறார் அது மாற்றமில்லை எல்லோருக்கும் பலன் பணம் வண பணம் சொல்லலாம் கல்யாணம் ஆகி குடும்பம்லாம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவனும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய புண்ணியம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனும் சொல்லலாம் அந்த காலத்துல எல்லாம் கிராமங்களில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அகண்டமாக விஷ்ணு சாஸ்திராவை பாராயணம் பண்ணுறது ஆகா ஆதிசங்கரர் தன்னுடைய சர் பரம்பரையாக சொல்லக்கூடிய விஷயம் ஆதிசங்கர் முத முதல்ல வியாக்கியானம் எழுதினது விஸ்வசாசனாமத்துக்கு தான் இதுக்கப்புறம் தான் உபனிஷத்துக்களுக்கு பகவத்கீதைக்கு மற்றதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதனால் குருக்கிட்ட தனக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத காமிச்சிருக்கார் இந்த அவதார ரகசியமெல்லாம் இதிலையே வெளிப்படுத்திவிட்டார் ஆதிசங்கரை பகவத் பாதாள் இதில் பார்த்தோம் நம்ம பவித்ராணாம் பவித்ரமயோ மங்களானாச்சம் மங்களத்துக்கு எத்தனை நாள் அர்த்தம் பார்த்தோங்கிற ஞாபகம் உச்சுங்க எத்தனை பக்கம் போச்சு பவித்திரத்திலேலாம் பவித்திரம் மங்களத்திலாம் மங்களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் அவ்வளோ அர்த்தம் பார்த்தோம் ஆக எப்படியோ இது வந்து அனுகிரகத்தினால்தான் பூர்த்தியாச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் ஆரம்பித்து பகவானுடைய அனுகிரகத்தினாலே நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இது பூர்த்தி ஆகிருக்கு ஜூனில் ஆரம்பித்து எத்தனை நாள்ப்பா ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நூற்றி நாற்பத்தேழு வகுப்பில் பூர்த்தியாக இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக நான் நினைக்கிறேன் எல்லாம் பகவானோட மகிமை இது எடை இதில் எவ்வளோ அதிகமாக போச்சுன்னா இந்த கொரோனா வந்து தொற்று நோய் வந்த புதுசில் விடாமல் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பண்ணினோம் அதில் தான் கொஞ்சம் அதிகமாகிடுது இல்லாட்டி வார வாரம் படிச்சுருந்தா இன்னும் டைம் எடுத்திருக்கோம் இந்த வந்ததினால அந்த சமயத்தில் நம்ம ஒரே நாற்பத்தஞ்சு நாள் தினமும் பார்த்துட்டு இருந்தோம் சுவாசன பாராயணமும் இந்த வாஷ்ய வியாக்கியானத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுன்றோம் நாம் அதனால் இவ்வளோ வகுப்புகள் நடந்தது இதுக்கப்புறம் நான் லலிதாசாஸ்தனாவும் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது எனக்கு ஆனால் அதற்கிடையில் இந்த சனிக்கிழமை தோறும் நடக்கிற வகுப்பில் தைத்திரிய ஆரண்யக்கத்தில் பிரஷ்னம் முதல் பிரச்சனை அருணப்பிரஷ்னம்னு சொல்லக்கூடிய சூரிய நமஸ்கார மந்திரங்கள் அது ஒரு நூற்றி மந்திரங்கள் இருக்குது நூற்றி முப்பது மந்திரம்னா ஒரு மந்திரத்தில் பத்து சென்டென்ஸ் இருக்கும் அப்படி நூற்றி முப்பது அப்படி நம்ம பஞ்ச் அந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு மந்திரம்னு சொன்னால் ஆ போ வா இதுமாசன் சலிலமேவா ச பிரஜாபதிக்கப்புஷ்க்கர்ணேசமபவத் தசனசி காமசமவர்த்தா இதுகம் சேயமிதி துருஷோ மனசாபிட்சதி தத்ச்சா வததி தரோதி தேஷாபியனு முக்தா ஆ மஸ்திரேசமர்த்தாதி மனசோ ரேத பிரதமம் எதாசீத் இதுதான் ஒரு மந்திரம் ஒரு மந்திரம்னா பஞ்சாத் பஞ்சாதிம சாதாரணமாக சம்ஹிதையில் ஐம்பது பதங்களுக்கு தான் பேர் பஞ்சாஷத் பதானி ஆனால் இங்கே இது பிராமண பாகமாக இருக்கிறதுனால அரண்யபாகமாக இருக்கிறதுல குறைஞ்சது பத்து இருக்கும் சிலதில் ஏழு கூட வரும் குறைக்கிற ஒரு முடிகிறதா இருந்தால் சிலது கூடும் ஆனால் அப்படி நூற்றி பஞ்சாதி பத்து பத்து சென்டென்ஸ் கணக்கு இருக்குது அதை அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அது முடித்ததுக்கு பிறகு லலிதா சஹஸ்திரநாமத்தை பார்க்கலாம் ஏற்கனவே லலிதா சஹஸ்திரநாம வியாக்கியானம் ஆரம்பித்து கொஞ்சம் நிற்கிறது நவராத்திரி கேம்பில் எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே என்னென்னா இரவும் பகலும் பிரியாது வணங்க வேண்டும் கடவுளையே சார்ந்திருக்கணும் புண்ணியத்தையே சார்ந்திருக்கணும் இந்த நிலை இல்லாத பணத்தையோ உறவுகளையோ முற்றிலும் சார்ந்திருக்கக்கூடாது அதுதான் நமக்கு பெரியவர்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதே சமயம் பொறுப்பாக இருக்கணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அதே சமயம் அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள் இந்த சத் சங்கத்திலாம் இருந்துன்னு இருக்கோம் ஆக பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் பற்றற்று இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த விடாமல் நாம் எப்போ பார்த்தாலும் ஆதிசங்கர் சொன்ன மாதிரி கேயம் கீதா நாம சஹசிரம் தனமும் கீதை சொல்லு விஷ்ணு சஹசிர நாம தேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரம் எப்பவும் தியானம் பண்ணு தேயம் ஸ்ரீபதி ரூபரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் எப்பவும் நல்லவர்களோடைய பேசு நல்ல விஷயங்களே நெனை தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் இதெல்லாம் உபதேசம் அதாவது தனமும் பகவத்கீதை படிக்கணும் ரெண்டு அத்தியாயமாவது படிக்கணும் ஒரு அத்தியாயமாவது குறைஞ்சது படிக்கணும் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணணும் பகவானை மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும் எப்போவும் சத் சங்கத்திலேருந்து நல்ல விஷயங்களை கேட்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத ஏழை ஜனங்களோட பகிர்ந்துக்கணும் இதெல்லாம் ஆச்சாரியார் நமக்கு பண்ணியிருக்கிற உபதேசங்கள் ஆக அதன்படி நாம் வாழ்வோம் அதற்கு பகவான் ஆச்சாரியார் சொன்னபடியே நம்ம இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை படிச்சிருக்கோம் திரும்ப திரும்ப எத்தனை தடவை நானும் ஒரு ஒரு நாமாக்களையும் பார்க்கலாம் அவ்வளவு மகிமைகளோடு பல நாமங்கள் இதில் சிறப்பாக விளங்கி இருக்கிறது இந்த இன்றைக்கு வந்து பகவானுக்கு அவருடைய அனுகிரகத்தினால் இதை பூர்த்தி பண்ணின ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பிரகடனம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நன்றியை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வைக்குண்ட ஏகாத இந்த பூஜையை வச்சுருக்கேன் இது ஒன்றும் ப்ரெசிடென்ட்ஸ் கிடையாது வருஷா வருஷம் வைக்குண்டே ஏகாதனிக்கு இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் வழக்கமாக பகவத்கீதை பாராயணம் பண்ணுவோம் பத்ரிநாராயணருக்கு பூஜை நடக்கும் அதுதான் வழக்கம் இன்றைக்கி இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இந்த வருஷம் இந்த வைக்குண்ட ஏகாதசியில் இந்த விஸ்வசகஸ்திரநாமத்தை பூர்த்தி பண்ணினத்துக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரோக்ராம் மாதிரி இதை பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் நீங்கள் நூற்றி நாற்பத்தேழு வகுப்புலையும் விடாமல் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ விடாமல் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இங்கே பூஜையில் இப்போ நான் வச்சுருக்கேன் பூஜையில் வச்சுருக்கிற இந்த துளசி மாலையை பிரசாதமாக அனுப்புகிறதாக இருக்கும் அவர்களெல்லாம் என்ன பண்ணணுன்னா எல்லா வகுப்புலையும் கலந்து கொண்டவர்கள் இப்போ இந்த வீடியோ இருக்கேன் நான் பேசுகிறேன்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு தரோம் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஒரு ப்ளட்ஜு நான் நான் கலந்துட்டேன் நூற்றி நாற்பத்தேழு வகுப்புலேயும் நான் கலந்துட்டேன் அப்படின்னு யார் உறுதிப்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு இந்த இதை நாங்கள் இலவசமாகவே அனுப்புகிறோம் யார்கிட்டையும் ஒன்றும் இதுக்காக சார்ஜெல்லாம் பண்ணலை இதுக்காக பூஜை எல்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஆனால் நூற்றி நாற்பத்தேழு வகுப்பையும் நான் விடாமல் கேட்டிருக்கேன் அப்படின்னு யார் வந்து இந்த அதை உறுதி பண்ணுகிறீர்களோ இதை உங்கள் தன் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணுகிறவர்களுக்கு இந்த பிரசாதம் அனுப்புகிறோம் அது மாத்திரமில்லை வேதனரி டாட் ஆர்க் டப்ளியூட்யூ டபுள்யூ வேதனரி டாட் ஆர்க்லேயும் இந்த லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தியும் இந்த விஷயத்தை அதிலே டைப் பண்ணலாம் நீங்கள் நான் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு சாஸ்திரநாம வகுப்போட பிரசாதத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அறிவிப்பை செய்கிறேன் நான் உங்கள் அத்தனை பேருக்காகவும் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் இது இப்போ திரும்ப திரும்ப இந்த கொரோனா வருது அது வருது இதை விட வருது சின்னதாக வருது இப்படியே சொல்லிகிட்டுருக்காங்க அதெல்லாம் நாம் இக்னோர் பண்ணணும் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது உண்மைதான் அது நான் இல்லைன்னு சொல்லலை அரசாங்கம் சொல்கிறத நம்ம கேட்கலாம் அதே சமயம் நமக்கு பகவான் நமக்கு உறுதுணையாக இருக்கார் அதே சமயம் என்னெல்லாம் அந்த அவர்கள் அந்த பாதுகாப்புக்கு வேண்டி என்னெல்லாம் சொல்கிறார்களோ அதை நம்ம கடைப்பிடிக்கத்தான் வேணும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சுவாமி சன்னதியில் சொல்கிறேன் உலகத்தில் யாருக்கும் ஒரு குறைவும் வரக்கூடாது அப்படி மனசார பிரார்த்தனை பண்ண உங்களுக்கெல்லாம் வராது எல்லோரும் தைரியமாக ஊக்கமாக இருங்கோ எல்லாம் வந்து பாசிட்டிவாக உடன்பெற மு உடன்பாட்டு முறையிலேயே சிந்தியுங்கோ ஒருத்தருக்கும் ஒரு குறவும் வராது வரக்கூடாது பகவானே அனுகிரகம் பண்ணு இருக்கிற வரைக்கும் ஜென்மாவை நல்லபடியாக பயன்படுத்துகிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு எல்லோரும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ இந்த வார்த்தைகளோடு நான் இப்போ நான் நிறைவு செய்கிறேன் இப்போ வந்து சம்பிரதாயத்துக்கு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார்கள் அதற்கூட நிகழ்ச்சி நிறைவு பெறும் எல்லோருக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் ना ना न कर्मण न प्रजया धन न्यागेन् ோ மரருசாாத் வர गुरवे நம ூத்திதேந்திரிணா சததம் பிரணவனாணபீட்சா மலத்தயம்தான் தம்சிமலாட்சதீஷா ஆத்மானமலத்தேகாவிலாசம்மயஞ்சனேக पूर्णा मानसानां, பூர்ணமாஸ்வரிஸ்வீபனேஸ்வரி அவோதவிதீட்டம்ஷந்திரேந்த சரஸ்வத்தவோதபரமஹம் சபரிவிரஜகயோ பரமுஷிஷ்வியம் சாம்பிரீபுவனீ அவோதவிலங்குவம் ப்ரமனம் ஓங்கபிரேந்த சரஸ்வத்தவூதபரமம் சபரிவிரஜகயோகிவரிய சூருணம் அனுவீமந்தபிரமேந்திரசரஸ்வத்தூதபரமம் சபரிவிராஜகோவிய சூருமலோஷனே குருபிரஷோ குருதேவோமஹேஸ்வரட்சரீரவே நமரவே சர்வோகிதேவிஷிணா முத்தையே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வாழ்க்கை அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஜன் மாதா புவனேஸ்வரி தேவி கி ஜாய் சத்குருநாத்வதி சனாத்தன தர்ம கி ஜ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல்வாழ்த்துகள் மதியம் மூணு மணிக்கு ஸ்ரீமத் பகவத்கீத பாராயணத்துல எல்லோரும் சந்திப்போம் எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம் அது அஞ்சரை மணி அஞ்சே முக்காலுக்குள்ள அது முடியும் நினைக்கிறேன் ஓம் நமோன் ஆராயணி